அவர்களுக்கு வசீலா என்ற அந்தஸ்தையும் சிறப்பையும் வழங்குவாயாக நீ வாக்களித்த வாறு புகழுக்குரிய இடத்தில் அவர்களை எழுப்புவாயாக துவாவை யார் ஓதுகிறாரோ அவருக்கு மறுமை நாளில் இன்னுடிய ஷஃபார் அதாவது பரிந்துரை கிடைத்துவிடுகிறது இதை ஜாபிர் பின் அப்துல்லா லதி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்